அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்பது நில அதிர்ச்சி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் பேரதிர்ச்சியாக புலுக்கப்படும் போது தனது சுமைகளை பூமி வெளிப்படுத்தும் போது இதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது தனது இறைவன் இவ்வாறு அறிவித்ததாக தனது செய்திகளை அது அறிவிக்கும் அந்நாளில் மக்கள் தமது செயல்களை காண்பதற்காக பல பிரிவினர்களாக ஆவார்கள் அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார் அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார்